அழ்வார்படிவிேலேசயோத்திரம்ிபக்னவீந்திரவணம் வந்தேமா முனி ரஜாத் பாதரே ஹாமயம் சதா தமசிமாஜமுனே லட்சீநரம் நாதயா முனமாச்சாரிய பயன் வந்தே குரு பரம்பா யோ நுதாம்புஜ்மோகராணி திருயமே அஸ்மரோகவோய் ஹிசி ராமூச்சரைய பணிவான விண்ணப்பமாவது நம்முடைய வக்கீல் ஸ்ரீ உபவே ராமசாமி ஐயங்கார் சுவாமி தன்னுடைய திருநட்சத்திர மகோத்சவத்தை அருளிச்செயல் அமுதமாக அருளிச்செயல் அரங்கமாக எல்லோரும் பெற்று அனுபவிக்க வேணும் என்கிற பரந்த திருவுள்ளத்தோடு பல மகாவித்வான்களையும் இங்கே அழைத்து அவர்கள் திருவாக்காலே ஆழ்வார்களுடைய பெருமைகள் ஆச்சாரியர்களுடைய பெருமைகள் அந்தந்த திவ்வதேசத்து எம்பெருமான்களுடைய மேன்மைகளை எல்லோரும் பெற்று தெரிந்து அறிந்து கொள்ளும்படி மிகச்சிறந்த பேருபகாரம் பண்ணி உள்ளார் பெரிய மகாவித்வான்கள் எழுந்திருள்ளக்கூடியதான் இந்த சன்னதியிலே அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பை ஆக்கிய பண்ணினார் சுவாமி பொருள் அல்லாத எண்ணை பொருளாக்கி அடிமை கொண்டாய் அப்படின்னு ஆழ்வார் தெருவாக்கு ஆனா ஸ்ரீவைஷ்ணவர்கள் யார் ஏழை கிடையாது ஸ்ரீவைஷ்ணவர்கள் தங்களை பொருள் இல்லாதவான்னு சொல்லிக்க முடியாது ஏன்னா சர்வேஸ்வரனான எம்பெருமானே ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு கைப்பொருளாயிருக்கானே எத்தனை திவ்ய எம்பெருமான்கள் எத்தனை திவ்ய சூக்திகள் எவ்வளவு கிரந்தங்கள் நமக்கு சொத்துக்களாக கிடைத்திருக்கின்றன அப்படி மிகச் செல்வந்தர்களான பெரியவர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆனால் ஆங்காங்கு நமக்கு கிடைத்த செல்வங்களை சரியான முறையிலே பராமரித்துக் கொள்ள இயலாமலும் சரியானபடி அதன் பலன்களை அனுபவிக்க முடியாமலும் தவிக்கின்ற நிலையில் இருக்கின்ற நமக்கு நம்முடைய சுவாமியை போல்வார் இதுபோன்ற உபன்யாசங்களை ஏற்படுத்தி பல விஷயங்களையும் எல்லோரும் பெற்று அனுபவிக்கின்றபடி அனுகிரகம் பண்ணியுள்ளார்கள் அடியனுக்கு நான்முகம் தெருவந்தாதியை பற்றி சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்ன ஆஜை இந்த பூமிக்கு பாரத தேசம் முகபாகம் பூமி தேவியானவளுக்கு பாரத தேசம் முகபாகம் போன்றது பாரத தேசத்திலே உத்தர பாரதத்திலே எம்பெருமான் கண்ணனாகவும் ராமனாகவும் திரு அவதாரம் பண்ணி உள்ளான் எம்பெருமானுடைய அவதாரங்கள்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் தசாவதாரங்கள் பத்து அவதாரங்களை குறிப்பா சொல்றோமே தவிர எம்பெருமானுடைய அவதாரங்கள் கணக்கிலடங்காத அவதாரங்கள் அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு குறிப்பாக நம்முடைய பெரியவர்கள் பத்து அவதாரங்களை அதிமுக்கியமான அவதாரங்களாக காட்டிக் கொடுத்துள்ளார்கள் இந்த பத்து அவதாரங்களிலே ஸ்ரீ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் என்பதான இரண்டு திவ்ய அவதாரங்கள் பூர்ணாவதாரங்கள் பாரத பூமியிலே எம்பெருமான் இந்த இரண்டு பூர்ணாவதாரங்களையும் வடநாட்டிலேதான் எடுத்தார் ராமாவதாரமும் அயோத்தியாலே அது வடநாடு கிருஷ்ணாவதாரம் மதுரா விதே அதுவும் வடநாடுதான் வட பாரதம் தென் பாரதம் ஆறுதும் தென்னிந்தியா வட இந்தியா சொல்றாள் சகல புவனங்களையும் ரட்சிப்பதற்காக எம்பெருமான் சகல தர்மங்களையும் ரட்சிப்பதற்காக எம்பெருமான் வடநாட்டிலே அவதாரம் பண்ணினாலும் அந்த எம்பெருமானை காட்டிக் கொடுத்தவர்களான ஆழ்வார்கள் தென்னாட்டில் அவதாரம் வடக்கு பெருசா தெற்கு பெருசாங்கிற தாரதமியமே கிடையாது தர்ம சமஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி என்று எம்பெருமான் தர்மத்தை ரஷிப்பதற்காக ராமனாகவும் கண்ணனாகவும் அவதாரம் பண்ணின திபேசங்கள் வடநாட்டிலே இருந்தாலும் அந்த எம்பெருமான்களை காட்டிக் கொடுத்தவர்களான ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களை நமக்கு கைப்பிடித்துக் கொடுத்தவர்களான ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அவதாரம் பண்ணியிருக்கா அதுவும் தொண்டை மண்டலம் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் உண்டு மனுஷாருக்கும் சரீரத்தே ஒன்பது பாகம் ஓராறு பாகத்திற்கும் பன்னிரண்டு உபபாகங்கள் ஒன்பது அங்கம் ஒரு அங்கத்திற்கு பன்னிரெண்டு உபாங்கங்கள் பன்னிரெண்டு இன்ட்டு ஒன்பது நூத்தி எட்டு நம்ம போலே பகவான் பாதாதி கேசவரியந்தம் அவனுக்கும் ஒன்பது மகாங்கங்கள் ஓரோரு மகாங்கத்திற்கும் பன்னிரண்டு உப அங்கங்கள் நூற்றி எட்டு அங்கங்கள் ஆக எந்த திவ்ய தேசம் பெருசு எந்த திவ்ய தேசம் தாட்சி அப்படிங்கிற பேதம் கிடையாது பாதாதி கேச பர்யந்தம் ஓரோரு திவ்ய தேசமும் ஒவ்வொரு அங்கம் ஆழ்வார்களும் அதை சூச்சகமா காட்டியிருப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல அழ்வார்கள் திருவாக்கிலே வராத விஷயமே கிடையாது இரண்டு திவ்ய தேசங்கள் திருப்பாதக மரங்களாக விளங்கக்கூடிய திவ்ய தேசங்கள் வானமாமலை திருக்குறுங்குடி என்பதான இரண்டு திவ்ய தேசங்கள் எம்பெருமானுடைய திருவடிகள் பாதங்கள் அழ்வார் சொன்னாரே வானமாமலையே அடியேன் தோழ வந்து அருடே அந்த பெருமாளை போய் சேவிக்க வேண்டிய தேவை கிடையாது ஆசைப்படுற ஓடி வந்துடுவாராம் அந்த பெருமாளை போய் பார்த்து ஓடி வந்துருவார் மற்றொரு திவ்ய தேசம் திரு குறுங்குடி அது போல திரு வயிறு திருக்குடந்தை திரு வயிற்று பாகமாக விளங்கக்கூடிய திவ்ய தேசம் திருக்குடந்தை வலது மார்பு திருமாலிரும் சோலை இடது மார்பு திருமலை தென்னன் உயர் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையா வடிவமைந்த அண்ணன் அடைய திருமங்கை ஆழ்வார் வலது புஜம் ஆழ்வார் திருநகிரி இடதுபுஜம் திருவாரி திருநகிரி கழுத்துப் பகுதி தொண்டை மண்டலம் ஹிருதயம் ஸ்ரீரங்கம் ஹிருதயம் ஸ்ரீரங்கம் திருமுக பாகம் திருமுக மண்டலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செவிலிபுத்தூர் திருமுக மண்டலம் எம்பெருமான் மகாப்பிரளய காலத்திலே சகல ஜீவாத்மாக்களையும் வாரி விழுங்கி தன் வயசில் வச்சிருப்பான் அப்படின்னு நம்முடைய புராணங்கள் சொல்றதும் இல்லையா சிருஷ்டிகர்த்தா எம்பெருமாண்டா சம்ரட்சண கர்த்தாவும் எம்பெருமாண்டா சம்ஹார கர்த்தாவும் எம்பெருமாண்டா எம்பெருமானுடைய முதல் சிருஷ்டி பிரம்மா நம்முடைய ஆழ்வார் கூட நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் யான் யான்முகமாய் அந்தாதிமேரிட்டு அறிவித்தேன் ஆழ்வொருடை சிந்தாமல் கொள்மி நீர் தேர்ந்து ஆழ்வொருள் மிக ரகசியமான முக்கியமான விஷயம் ஜெகத் சிருஷ்டி வெம்பெருமானுடைய நித்தியலோகம் ஸ்ரீவைகுந்தம் ஸ்ரீவைகுந்தத்திலே ஸ்ரீபூமி நீலாதேவிகளோடு எம்பெருமான் நித்ய சூரிகளான பெரியவர்கள் எம்பெருமானுக்கு கைக்கரியம் பண்ண முக்தாத்மாக்கள் சமகானம் பண்ண அந்த எம்பெருமான் பேரானந்த ஸ்வரூபனாக எழுந்தோடி இருக்கான் அது எம்பெருமானோடைய நித்திய ரோகம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சொந்த சொத்து அடியார் நிலாகின்ன வைகுந்தமோங்கிறாரையோ நமக்கு எல்லாருக்கும் பூர்வீக சொத்து ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு பூர்வீக சொத்து அந்த நித்தியலோகம் அழியக்கூடிய வஸ்துக்கள் ஏதும் ஸ்ரீவைஷ்ணவாரு சொத்து கிடையாது நித்தியமான வஸ்துக்கள் வைஷ்ணவர்கள் செல்வந்தான் நித்தியலோகமான வைகுந்தத்திலே எம்பெருமான் கொஞ்சம் சிருஷ்டி பண்ணலாமே ஜீவ சிருஷ்டி பண்ணலாமே ஜெகத் சிருஷ்டி பண்ணலாமே ஆசைப்பட்டான் கஷீராப்தியை படைத்தான் அங்கே ஆதிசேஷனை தனக்கு படுக்கையாக விரித்து வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அப்படிங்கிறாரி ஆழ்வார் மெத்தையாக விரிச்சு படுத்து பெருமாள் யோசிச்சு பார்த்தார் ஷீராப்திய படைச்சாச்சு நம்ம படுத்துட்டு இருக்கோம் மற்ற லோகங்களை சிருஷ்டி பண்ணலாமே மற்ற ஜீவாத்மாக்களை சிருஷ்டி பண்ணலாமே தோணிச்சு அழகிலா விளையாட்டுடையார் அப்படிங்கிறார் கபநாட்டாழ்வார் பெருமாள் விளையாட விளையாடுறதுக்கு கும்ப தேவையாச்சு பெரிய மனுஷாலும் விளையாடுவா சின்ன மனுஷாலும் விளையாடுவா குழந்தைகளும் விளையாடுவா விளையாட்டுங்கிறது எல்லாருக்கும் பொதுதானே வயசானா விளையாட்டு போயிடுமா அவரவர்களுக்கு தகுந்த விளையாட்டு இருக்கொள்ளி வயசு தகுந்த விளையாட்டு இருக்கு பெருமாளுக்கு விளையாடணும்னு ஆசைப்பட்டார் திருப்பாறு கடலிலே ஆதிசேஷன் மடியில படுத்துட்டு தான் என் மன்னிய பல்பொரி சேர் ஆயரவாய் வாழறவின் சென்னை மணிக்குடுமி தெய்வ சுடர் நடுவுள் மன்னிய நாகத்து அனைவே ஓர் மாமரை போர்கிறார் ஆழ்வார் திருமங்கமனன் காட்டி கொடுக்கிறார் நிம்மதியா படுத்து பெருமாள் ஆசை வந்து ஜீவசிருஷ்டி பண்ணலாமே ஜீவ சிருஷ்டி பண்ணலாமேன் தன்னுடைய நாபியிலேந்து ஒரு தாமரை புஷ்பத்தை படைச்சார் அந்த தாமரைப்பூவிலே சதுர்முகனான பிரம்மாவை படைச்சார் அம்மலர் மேல் மண்ணும் திசை முகனை தான் படைக்க பெருமாள் இஷ்டப்பட்டு படைச்சாராம் பிரம்மாவை அந்த பிரம்மனுக்கு வாசுதேவ மந்திரத்தையும் பெருமாள் உபதேசம் என்ன ஆக முதல் ஜீவாத்மா கர்தவ ஜீவன் சதுர்முகனான பிரம்மா அதனால தான் திருமழ்கை ஆழ்வார் கூட நாராயணன் படைத்தான் நான் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் யான்முகமாய் அந்தாதி வேறிட்டு அறிவித்தேன் அழபொருளை சிந்தாமல் கொள்மின் நீர் அப்படின்னார் பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் பெருமாளுக்கு திருவாழி திருச்சங்கு சாத்தி இருப்பாளோ இல்லையோ சங்கு சக்கரம் தானே சொல்றோம் சக்கர சங்குன்னு யாராவது சொல்றாளோ சங்கன்னும் சக்கரம் என்னும் சொல்ற சக்கரம் சங்கு சொல்வது கிடையாது வலது பூஜத்தில் வலது திருக்கரத்திலே திருவாழி ஆழ்வான சக்கரம் உண்டு இடது திருக்கரத்திலே பாஞ்சான சங்கம் உண்டு வலது பக்கத்திலே சங்கத்துக்கு சக்கரத்துக்கு பக்கத்தில் யாரு இருக்கா ஸ்ரீதேவி தாயார் பெரிய திராட்டியார் இருக்கா இடதுபுஜத்திலே சங்கத்துக்கு பக்கத்தில் பூமி தாயார் இருக்கா நம்ம பிரத்யமா எந்த தாயார்கிட்ட இருக்கும் பூமி தாயார்கிட்ட இருக்கும் அப்போ நாம் எல்லாரும் பூமி தாயார் பக்கத்துல இருக்கும் அர்த்தம் அப்ப பூமி தாயார் பக்கத்துல இருந்து குழந்தை இவன் தான் என் பெருமாள் இவன் தான் உருமாச்சி பெருமாளை பார் அப்படின்னு பூமி தாயார் காட்டும் போது முதல்ல பெருமாளுடைய திருமுகம் பண்ணதும் சேவையாகாதான் சங்குதான் சேவையாகும் சங்கு சக்கரம் இது ஒரு விசேஷமா சொல்லுவா நமக்கு பெருமாளை காட்டி கொடுத்தவள் பூமி தாயார் தானே அதுபோல எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் ஆச்சாரியர்கள் இந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களை காட்டி கொடுத்தா நமக்கு முதல்ல ஆச்சாரியனை தெரியுது ஆச்சாரியன் மூலமா ஆழ்வார்களை தெரியாது ஆழ்வார்கள் மூலமா பெருமான தெரிஞ்சுக்கணும் படிப்படியா படிப்படியா படிப்படியா போறோம் அப்போ ஜீவாத்ம கோடியில தானும் ஒருவன் என்று விளங்கினவரான பெருமழி சேரான் முதல் ஜீவனான பிரம்மாவை பத்தி சொல்றார் நான்முகனை பிரதம ஜீவனான முகனை என்பருமான் படைத்தான் நாராயணன் படைத்தான் நான் முகனைன்னு சொல்லலே நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் பிரதம ஜீவன் பிரம்மா ஏ பிரம்மா நான் ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் ஆசைப்படுறேன் ஜீவசி பண்ணணும் ஆசைப்படு பண்ணு என்னை பாடக்கூடியவா என்னை சேவிக்கக்கூடியவா என்னை கைங்கரியம் பண்ணக்கூடியவா என்னை விரோதியாக பார்க்கக்கூடியவா எல்லாரையும் படைக்கணும் சொன்னாராம் எம்பெருமான் பெருமா ஏதோ கனிமன் எடுத்து பொம்மை பண்ற மாதிரி நினைச்சான் திருப்பி பெருமாட்ட கேட்கிறான் சுவாமி தேவரி சொல்லிட்டு அடியனால பண்ண முடியல அடியும் இதை தலை வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க எம்பெருமான் பிரம்மாவிற்குள் சதுர்முகனான அந்த நான்புகனுக்குள் அந்த சிருஷ்டி பண்ணினான் மற்றவனும் அவன் திசைமுக மட்டும் படைக்கல அவன் மூலமாக ஜீவ சிருஷ்டி பண்ண அதோட திருமணிசை ஆழ்வாருக்கு பெரிய பெருமாள் ஒரு ஈடுபாடு உண்டு கஷீராப்தி பெருமாள் பிரம்மாவுக்கு துவாதசாட்சர உபதேசம் பண்ணினான் துவாதசாட்சர பலகால் சதா சர்வகாலம் சொல்லிண்டே இருந்த பிரம்மாவுக்கு ஒரு பிரகாசம் நாள் நோக்கி முதல்ல இன்னும் கொஞ்சம் வருது பிரம்மாண்டமான கூடினதான விமானம் அ மே வந்தது பெருமாளை பார்த்து கேட்டான் சதுர்புகன் ஏ சுவாமி தேவரியனுடைய திருமதி பிரகாசமா இருக்கு திருமுக மண்டலம் பிரகாசமா இருக்கு தேவரியர் எங்கெங்க எழுந்துருளி இருக்கீரோ அந்த இடமெல்லாம் பிரகாசமா இருக்கு தேவரியரை காட்டிலும் ஒரு பிரகாசம் தெரியறதே தூரத்தில் என்னதுன்னு கேட்டான் சதுர்புகன் கீரா பெருமாள் சொன்னார் ஏ பிரம்மா நீ போய் இறங்கி பார்த்துட்டு வா அது பிரணவாசார விமானம் அங்க பெரிய பெருமாள் இருக்கார் நீ போய் பார்த்துட்டு வானான் சுவர்ணமயமான மண்டபத்திற்குள்ளே போனான் மகா மண்டபம் தாண்டி அர்த்த மண்டபம் தாண்டி உள்ள போல பெரிய பெருமாள் படுத்து பண்டைய ஆன்மரையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பெருங்கொடி அனனும் பெருகிய புலனுடன் குண்டல் மாறுதமும் குறைகளில் ஏழும் ஏழுமா மலைகளில் விசும்பும் அண்டமும் தாராய் நின்ன எம்பெருமான் பெரிய பெருமாள் ஆச்சே சயனம் பண்ணின்றிருக்கார் குலதனமான பெரிய பெருமாளை பிரதம தரிசனம் பண்ணினவன் பிரம்மா நான் அதனால பெரிய பெருமாளை முதல்ல சேமிச்சவனாச்சே இந்த பிரம்மா என்று சொல்லி திருமணி ஆழ்வாரும் பிரதம ஜீவாத்மாவான திருவடியை காட்டினா சர்வதர்மான் பருத்தியா சர்வப்பாப்பியோ மோட்சான் சொன்னானே என் திருவடிய பால் என் திருப்படிய சேவி சேவி பாண்டவர்கள் பெருமாளுக்கு பக்ஷவாதிகள் பெருமாளுக்கு அனுகூலர்கள் கௌரவர்கள் பிரதிகூலர்கள் அனுகூலர்களான பாண்டவர்களுக்கும் பெருமாள் விஸ்வரூபத்தை காட்டினான் பிரதிகூலனான துரியோதனனுக்கும் பெருமாள் விஸ்வரூபத்தை காட்டினானே பெருமாளை பிரத்யட்சமா பார்த்தா நான் தான் தேவன் நான் தான் பெருமாள் சொல்லின்றான் எத்தனை பேர் காலை விழுந்து சேவிச்சா இருக்க திருவிடியை பிடிச்சுக்க தெரிஞ்சதா அர்ஜுனனுக்கு சரி துரியோதனன் கண்ணன் தூதுவரானே என்று சொல்லி கண்ணன் அழிச்சுட்டா பாண்டவர்கள் அழிச்சுடலான் அப்படி ஒரு தப்பு என்ன வச்சு அழிச்சுடனும் முடிவு பண்ணினான் தன்னுடைய குழி வெட்டி ஒரு மென்மையான பலகாய போட்டு ஒரு சிம்மாசனத்தை வச்சு கண்ணன் வருவான் இந்த சிம்மாசனத்தை உட்கார்வான் பலகாவன் பாரந்தாங்காம கீழே விழுந்துடும் என்று சொல்லி கீழே பல அசுரர்களை வச்சு கண்ணனை சமுகாரம் பண்ணிடனும் முடிவு பண்ணினான் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இடங்கிறார் ஆழ்வார் பெருமாளுக்கு தெரியும் இவன் தன்னை அழிக்க பார்க்கிறான் தெரியும் பெருமாளை பார்த்து வரணும் நினைச்சா போற பெருமாள் ஓடி வந்துடுவார் எத்தனை வீதியில பார்த்து பெருமாள் வராச்சாரம் ஓடி வராதிக்கு போக முடியாது சரி நம்ம தான் பெருமாளை பார்க்க முடியலங்கிற குறை இருக்கு அவர் நம்ம பார்க்க வந்துடுவார் அதுபோல யார் மனசுல என்ன இருக்கு தெரியும் பெருமாள் போனார் துரியோதனன் வரவேற்பு பண்ணினான் கண்ணா இந்த சிம்மாசனத்தை நான் உட்கார்ந்தார் அவன் ஆசை இந்த சிம்மாசன கீழே துரியோதனன் ஆசை அவன் ஆசைப்படி பெருமாள் நடந்துட்டார் சிம்மாசனம் கீழே இறங்கித்து பாதாளத்திலே இருந்த அசுரர்கள் மன்னர்கள் எப்பெருமானை அழிப்பதற்காக பெருமாள் அத்தனை பேரையும் சமகாரம் பண்ணினார் எங்க பார்த்தாலும் சபா மண்டபத்து மேல கூட ரத்தம் தெளிக்க ஆரம்பிச்சது துரியோதனன் பார்த்தான் கண்ணி ஒழிஞ்சா கண்ணி அத்தனை பேரும் சொத்து போயிட்டார் கண்ணன் மட்டும் இருக்கும் அப்போதாவது சர்வசக்தன் ஆச்சே தோனல்ல பெருமாள் பார்த்தார் காற்றை காற்றை வளர ஆரம்பிச்சார் பெருமாள் மட்டுமா வளர்ந்தார் துஷ்டனான துரியோதனன் என்ற சிம்மாசனத்தை பெருமாளுக்கு இட்டானோ அப்படிப்பட்ட சிம்மாசனத்தில் எம்பெருமாள் எழுந்திர அந்த சிம்மாசனமும் சேர்ந்து வளர்ந்தது அரவு நீள்கோடியோ அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரியமா மேரி ஆசனத்தோடு சேர்ந்து பெருமாள் வளர்றார் துரியோதனன் சபா மண்டபத்துக்கு வேலை பெருமாளுடைய திருமுக மண்டலம் புஜம் வேலை வளர்றது மண்டபம் சேர்ந்து வளர்றது துரியோதனுடைய சிம்மாசனம் தானே அவன்தான ஒருச ஒரு பாடாவது நாற்காலி சேர்ந்து வளர ஆரம்பிச்சது நம்ம சபா மண்டபம் வளர ஆரம்பிச்சது அப்பவாது பெருமாளே நீ சர்வசக்தனாச்சே அப்படின்னு பாண்டவர்கள் பெருமாளை தனக்கு சகாக்களா சகாவா பார்த்தார்கள் அர்ஜுனன் ஏ கண்ணா தேர வடக்க ஓட்டு தெற்க ஓட்டு நேர ஓட்டு சொன்னாலே தவிர நீ ஏன் சர்வச்சினை இருக்க திருவடியை பிடிச்சிக்கல அனுகூலர்களுக்கும் விஸ்வரூபத்தை காட்டினான் பிரதிகூலர்களுக்கும் தன்னை இன்னார் காட்டினான் தன் திருவடியே கதி சரணாகி பண்ணு சரணாகி பண்ணு சொன்னார் எத்தனை பேர் கேட்டார் பெருமாள் தன்னைத்தானே சொல்லிண்டார் கேட்பதுக்கு ஆள் கிடையாது சிறிது ஜீவக்கோதிகளை எப்படி திருத்தறது இவனை எப்படி தன் கரைக்கு சேர்க்கிறது பெருமாள் யோசனை பண்ணி பார்த்தார் தன்னுடைய அம்சபூதர்களான ஆழ்வார்களையும் கௌஸ்துமம் ஸ்ரீவத்ஷம் முதலான திவ்ய ஆபரணங்களையும் பூமி தேவி அத்தனை பேரையும் ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணும்படி பணித்தானாம் எம்பெருமான் எம்பெருமானுக்கு ஐந்து ஆயுதங்களும் வனமாலி கதி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு பெருமாளின் ஜோலை பெருமாள் தான் சகசரராமக்கு அர்த்தமா இருக்க கணவாரை சாத்திந்திருக்கார் பஞ்ச ஆயுதங்களோட இருக்கார் எம்பெருமான் திருக்கரங்களில் உள்ளதான ஐந்து ஆயுதங்களையுமே பூமியில் ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணும்படி எம்பெருமான் பழிக்க ஓரோர் ஆயுதமும் ஆழ்வார் அவதாரம் பண்ணார் அதிலே சுதர்சன ஆழ்வார் திருவாழி ஆழ்வான் திருமணி ஆழ்வார் அவதாரம் அண்ணா மாகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மகிசார புராதீசம் பக்திசாரம் அகம்பஜே மகிசாரபுரி ஆகிய ஒரு பெரிய திவ்யக்ஷேத்திரத்திலே இம்பெருமானுடைய திருவாழியானது சுதர்சனமானது திருமணிஷை பிரானாக அவதாரம் பண்ணி ஜீவாத்மாக்களுக்கு தேக சுத்தி சரீர சுத்தியை கொடுக்கக்கூடியவனும் திருவாழி ஆழ்வான் தானே ஞானத்தை கொடுக்கக்கூடியவனும் திருவாழி ஆழ்வான் ஆக எம்பெருமானை காட்டக்கூடியதான திருவாழி ஆழ்வானே திருமண பிரான் அவதாரம் பண்ணார் மத்த ஆழ்வார்களை காட்டிலும் திருமஷை ஆழ்வார்க்கு கொஞ்சம் ஏற்றம் ஜாஸ்தியா தான் இருக்கு திருவங்கை ஆழ்வார் பெருமாளை மிரட்டினார் திருவங்கை ஆழ்வார் பெருமாள் அதட்டி காரியம் சாதி சென்றார் திருமணிசை ஆழ்வார் வாழை உரையில் இடாதவர் என்ற திருநாமத்தை உடையவராக இருந்தாலும் பெருமாள் இடத்தில் ரொம்ப சத்வீகமா பேசி பேசி காரியம் வண்ணின்றார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஒரு பெருமாளுக்கு பேர் உண்டாகும்படி வன்னார் திருக்குடந்தைங்கிற விவதேசத்தை பெருமாட்ட திருமணிசை பெருமாளுக்கு ஈடுபாடு அதனால்தான் இன்னைக்கு திருக்குடந்தை தான் திருமணிசை ஆழ்வார் திருவரசு திருமணி ஆழ்வார் சன்னதி இருக்கு பெரியாழ்வாருடைய திருவரசு திருவாரதின் ஜோலை திருமங்கை ஆழ்வாருடைய திருவரசு திருக்குறுங்குடி குலசேகர ஆழ்வாருடைய திருவரசு பிரம்மதேசம் மன்னார் கோவில் அது போல ஆழ்வாருக்கு திருவரசு திருக்குழந்தை பெருமாளை வயிற்றுப்பொருள் திருக்குழந்தை பிரியம் திருமழிசை ஆழ்வாருக்கு அதே போல அவதாரங்களிலே திருவிக்ரமாவதாரம் திருமண ரொம்ப இஷ்டமான அவதாரம் போல தெரியாது நமது விதேசத்தை எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணும் கூட தாளால் உலகம் அளந்த அசைவே கொல் வாழா கிடந்தருளும் வைதிரவான் எம்பெருமானே தேவரி சயனம் பண்ணின்றிருக்கிறேன் சுவாமி தேவரிய சேவிக்கிறதுக்காக வந்திருக்கேன் தேவரி திருமுகங்காட்டல்ல ரொம்ப கலைப்பா படுத்தின்றிருக்கீரே ஒருவேளை திருவடியான சகல விபனங்களை அளந்தீரே அதனால தேவரி இருக்கு களைப்போர் கேட்கிறார் தாள உலகமடைந்த அசைவே கொள் வாழால் கிடந்தருடன் வாய்திரவாள் நம்ம எம்பெருமான் மாதிரி தான் திருக்குழந்தை பெருமாள் சயனம் பண்ணின்றிருக்கார் அந்த பெருமாட்டை கொஞ்சம் பரிவு ஏற்பட்டது திருமட்சி ஆழ்வார் பெருமாளை படுத்துறேன் தேவரி நடந்தீரே நடந்த களைப்பு தீர் தேவரி சயனம் பெருமாள் நடந்தார் எத்தனை அவதாரங்களை நடந்திருக்கார் பிறந்து திருவிக்ரமனாக வளர்ந்து சகல புவனங்களிலேயும் தன் பாதகவனங்கள் சகல புவனங்களுக்கும் நடந்தான் திருவிக்ரமாவதாரத்திலே காமாவதாரத்திலே சீதா தாயாரை பெறுவதற்காக இலங்கையை நோக்கி நடந்தான் கிருஷ்ணாவதாரத்திலே நடந்தான் அர்ச்சாவதாரத்திலேயும் நடந்திருமார்கு பெரிய சேமிச்சாரோ இல்லையோ கொஞ்சம் பரிவு ஏற்பட்டது திருக்குழந்தை பெருமாள் தேவரி சயனம் இருக்கிறேன் ரொம்ப கலைப்பா தேவரி இருக்கு கடந்த கால்கள் நொந்தவோ தேவரி சகல விவரங்களை அளர்க்கறதுக்காக எல்லா திருவடிப்படும்படி நடந்தீரே ஒரு திருவடியால கீழ் உலகி அழந்து மற்றொரு திருவடியால மேல் உலகங்களை வலிக்கிறதா திருவிக்கிரமாவதாரத்திலேயாவது நான் இன்னார் என்று சந்தோஷத்தோடு அளந்தீர் திருவிக்ரமாவதாரம் இருபத்தஞ்சு காரணம் மகாபலிக்காக மட்டும் தெரிவிக்கிற மாதாரம் கிடையாது ஏதோ மகாபலி தபசு பண்ணி நான் பெருமாள் வாமனா போனார் அப்பா நான் ஒரு சின்ன ஆசிரமம் கட்டிக்கணும் தபசு பண்ணணும் ஒரு குடிசை கட்டிக்கணும் ஒரு மூணடி மண் கொடுந்து பெருமாள் கேட்கலையே பெருமாள் மூணடி மண்ணா கேட்ட மூணடி மண்கோடு கேட்கல என்னுடைய பாதத்தால் மூணடி மண் மட்டும் கேட்கல என்னுடைய பாதத்தால் நானே அளந்து கொள்ளும்படி மூணு அதான் விசேஷமான ஒரு வார்த்தையை போட்டார் திருவங்கை ஆழ்வார் என்னுடைய பாதத்தால் நானே அளந்து கொள்ளும்படி மூணடிமன் கொடுவார் பெருமாள் கேட்கல மூணடி கொடுனா ஒன்று என்னுடைய பாதத்தாலே மூணு பெருமாள் தோத்து போயிடுவார் உடனே மகாபலி குனிஞ்சு பெருமாள் திருப்படி தொட்டு ஒண்ணு அளந்த தொட்ட மாத்திரத்திலேயே பெருமாள் தன்னையே கொடுத்துருவார் ரொம்ப யோஜனம் பண்ணித்தான் வார்த்தையை சொன்னார் பெருமாள் என்னுடைய பாதத்தாலே நானே அளந்து கொள்ளும்படி மற்றும் அறியாமல் தானோர் மண்ணும் குரலுருவின் வாணியாய் மாவழிதன் பொன்னியனும் வேள்வி கண் புக்கிருந்து போர்வேந்தர் மண்ணை மனம் கொள்ள வஞ்சி திணஞ்சுருக்கி என்னுடைய பாதத்தால் யானப்ப மூவடிமண் மண்ணாதருக அப்படித்தானே கேட்டார் என்னுடைய பாதத்தால் நானே அடர்ந்து கொள்ளும்படி மூடடிமன் கொடூர் கேட்ட இதுபோல இந்த பெருமாள் திருவிக்கரமாவதாரம் பண்ணினானே எல்லாருக்கும் திருவடியை காட்டினானே அதனாலே பெருமாள் களைப்போம் நடந்த கால்கள் நொந்தவோ நடந்த ஜால மேனமாய் இடந்த மெய் பூமி தேவியை ரட்சிப்பதற்காக வராக நயனாக அவதாரம் பண்ணி மாசுடம்பில் நீர்வாராம் ஆனமிலா பண்யாம் பெருமாளுடைய திருமேன் இன்னதுன்னு அழைக்க முடியாதபடி பிரம்மாண்டமான திருக்கோலத்தோடு பெருமாள் வராக அவதாரம் பண்ணினார் இன்னைக்கும் திருவிடமந்தை திருவலையந்தை ஞானப்பீரான போய் சேவிக்கிறவோ இல்லையா எவ்வளவு பெரிய பெருமாள் நடுங்க ஞானம் ஏனமாய் இடந்தவை குலுங்கவோ தேவரின் ராமாவதாரம் பண்ணீர் திராட்டியை பெறுவதற்காக தேவரில் நடந்தீரே சுவாமி நடந்த கால்கள் நொந்தவோ கிருஷ்ண அவதாரத்திலே மாடு மேற்காக பெருமாள் நடந்தானாம் மாடு மேய்க்கறதுக்காக மட்டும் நடக்கல தன்னையே கதி என்று பற்றின பசுக்களுக்கும் தன் திருவடியை காட்ட வேண்டும் என்று நடந்தானாம் எம்பெருமாள் தேவர்களுக்காக நடந்தது ஒரு அவதாரத்திலே பிராட்டிக்காக நடந்தது ஒரு அவதாரத்திலே மனுஷர்களுக்காக நடந்தது ஒரு அவதாரத்திலே மாடுகளுக்காக கூட பெருமாள் நடந்துட்டார் நடந்தவோ நடந்த கால் பரந்த காடந்த கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு ஆழ்வார் பெருமாளை எழுந்திரும் எழுந்திரும் எழுந்திரும் சொன்னவுடன் எழுந்திருக்க ஆரம்பிச்சார் அந்த அழக பார்த்தாரோ போற சுவாமி கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு ஆழி கேசனேன்னு சொன்னார் பெருமாள் பேசினார் ஆழ்வார் சொன்ன வார்த்தையை பெருமாள் கேட்டார் பெருமாள் பேசினார் திருமணிஷை ஆழ்வார் திருமணிசை கிரான் ஆனார் ஆறாவது முதல் பெருமாள் ஆறாவது முதல் ஆழ்வான் ஆனார் அதுபோல நம்முடைய தேசத்திலே தாளான் உலகம் அளந்த அசைவே கொள் கிடந்தருடும் வாய்திறவான் நீலோதம் வந்தலைக்கும் மாமையில் மாவல்லி கேணியான் ஐந்தலைவாய் நாகத்தலை இந்த திவ்ய தேசத்துக்கு ஆதி பெருமாள் மன்னாத சுவாமி ஒருசும் ஆதி பெருமாள் இருப்பார் வந்த பெருமாள் இருப்பார் திருமையம் ஒரு திவ் இருக்கு அங்கே சத்தியவராக பெருமாள் ஆதி பெருமாள் இருக்கார் திருமலையில வராக பெருமாள் ஆதிப்பெருமாள் ஆயிருக்கார் திருவரங்கத்திலே வாசுதேவ பெருமாள் ஆதி பெருமாள் ஆயிருக்கார் இதுபோல ஓரோ திபேசத்தையும் ஒரு ஆதிப்பெருமாள் உண்டு ஓரோ திபேசத்திற்கும் ஆதி பெருமாள் இங்கே ஆதிப்பெருமாள் மன்னாத சுவாமி சுமதீங்கர ராஜாவுக்காக பெருமாள் பார்த்தசாரதி வெங்கடகிருஷ்ணனா சேவசாதிச்சார் தாளால் உலகம் அளந்த அசைவே கொல் டும் வாயவான் நீலோதம் மந்தலைக்கும் மாமையில் மாவல்லிக்கேணியான் மயிலாப்பூரை சேர்ந்த திருவல்லிக்கேணி ஒரே பிராந்தியமாக தான் இருந்திருக்கு இன்னைக்குதான் தனித்தனி அரசாங்கத்தை பிரிச்சிருக்கான்னு சொன்னாப்பூர் அப்படிங்கறது ஊர் திருவல்லிக்கேணிங்கிறது பெருமாள் அவதாரம் பண்ணியதாலும் ஒரு மேன்மை பெருமாள் அவதார மண்ணிய மேன்மையை காட்டிலும் எம்பெருமானாருடைய அவதாரத்திற்கு வித்திட்ட திவதேசம் நம்முடைய திருவல்லிக்கேணி மா மயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தனை வாய் நாகத்தனை ஆதி பெருமாள் ஆச்சு செவிக்க இன்பம் ஆவதுவும் ஆழ்வார் எம்பெருமானுடைய வார்த்தையை காட்டிலும் அவருடைய திருநாபத்திற்கு ஏற்ற முந்தூர் காட்டினவர் எல்லாரும் சமன்வயமா பாடுவார் அடித்து பேசினார் பரத்து நிர்ணயத்தை திருமணி பிரிவார் வைபவத்தில் இவர் மற்ற சம்பிரதாய சம்பிரதாயங்களுக்குள்ளே புகுந்து வந்தவர் சொல்லுவார் அவர் ஞானசூன்யம் அப்படின்னு சொல்ல முடியாது ஞானம் இல்லாதவரா மற்ற சம்பிரதாயத்தை போய் பார்க்கிறதுக்கு காட்டுவத போல மற்ற சம்பிரதாயங்களுக்குள் ஒன்னும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை காட்டுவதற்காகத்தான் மற்ற சம்பிரதாயங்களுக்குள்ளே போனாரே தவிர சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனார் ஆகிய நூறு ஆய்ந்தோங்கிறாரே தவிர உத்தமமான சம்பிரதாயம் வேதோக்தமான சம்பிரதாயம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தர்மந்தான் என்று நிரூபணம் பண்ணினவர் ஆழ்வார் பரத்து நிர்ணயம் பண்ணுவதிலே ஓரோரு ஆழ்வார்களுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு அடிச்சதிகாரமாக பேசக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார் சமன் பண்ணி சமன் பண்ணி சொல்லக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார் முனியே நான் என் பொருளாக்கணிவாய் தாமரைக்கன் கருமாணிக்கவே என் கல்வாய் என்று முனியே நான் முகனே முக்கண்ணப்பா சிவனை அர்த்தம் கிடையாது சிவனுக்கும் அந்தமகனான பிரம்மாவுக்கும் அந்த கூடியவர் சமன் பண்ணி காட்டக்கூடியவர் நம்மாழ்வார் திருவங்கை ஆழ்வார் அடிச்சு பரத்துவ நிர்ணயம் பண்ணுவார் அடிச்சு சொல்லுவார் துஞ்சும் போது துயர்வரில் நினைவின் துயர் சொல்லினும் நன்றாம் நின்றுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமும் அடிச்சு பேசக்கூடியவர் வானவர் நாயகராய எங்கள் அடிகள் இவையோ தலைவருடைய திருநாமம் நங்கள் தவிர உரைவின் நமோ நாராயணமேனு நாமசங்கீர்த்தனத்தின் பெருமையல் எம்பெருமானோட ஏற்றத்தை அடிச்சு சொன்னவர் திருமங்கை திருமங்கை ஆழ்வாரை போலே இவர் அடிச்சு பேசக்கூடியவர் பரத்து நிர்ணயம் நம்முடைய ஆழ்வார் தொண்ணூத்தி பாசுரங்கள் சண்ணவதி திருமணி ஆழ்வாருடைய பாசுரங்களே பரத்து நிர்ணயம் நமக்கு வேண்டிய உபகாரங்களை நான்முகன் திருவந்தாதியாக கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் லோக தர்மம் பெரிய சயின்ஸையே காட்டியிருக்காரு திருச்செந்த விருத்தத்தில் பூநிலாய வைந்துமாய் புனர்க்கன் ாய மூன்னுமாய் சிறந்தகான் இரண்டுமாய் மீனிலாய தொண்ணுமாகி வேறு வேறு தன்மையாய் மீனிலாய வண்ணம் காட்டியிருக்கார் திருச்செந்த வருத்தில ஒரு ஒரு ஆழ்வார்களுக்கு உண்டான பெருமாபடி எம்பெருமா தன்னை தானே காட்ட கண்டவர்களாச்சே இனி அறிந்தேன் ஈசற்கும் நான்முகும் தெய்வம் இனி அறிந்தேன்னு சொன்னாரே பிரதம காலத்திலே ஆழ்வார்க்கு தெரியாதா இவன் தான் சர்வஜன் தெரியாதா இவன் தான் ஜெகசிருஷ்டிகர்த்தான்னு தெரியாதா தெரியும் நமக்காக காட்டி கொடுத்தார் இனி அறிந்தேன் ஜகர விவரங்களுக்கும் அதிபதி என்பெருவான் இனி அறிந்தேன் ஈசர்க்கும் தெய்வம் என்பெருவான் நான்முகக்கும் தெய்வம் என்பெருவான் காட்டினார் உத்தர பாரதத்திலே முக்தி நாராயண முக்தி நாராயண கஷேரம் சாலகிராம கட்சேத்திரம் இருக்க கரையும் பரிமாவும் பிரியும் காலம் கடந்து போய் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார் அந்த திவ்ய அதிபதியாக ஒரு ராஜா இருந்தான் ஹிம பர்வத அவன் ஒரு காலத்திலே மகேஸ்வரனிடத்திலே போய் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்க சுவாமி என்னுடைய பெண்ணை உன் கொடுத்தேன் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்க கேட்டான் மகேஸ்வரன் கேட்டா என்ன உபகாரம் பண்ணணும் சொல்லும் அப்படின்னு கேட்டாரா எனக்கு எவ்வளவோ பெருமைகள் இருக்கு பர்வதங்களிலே சிறந்த பர்வதம் ஹிம பர்வதம் அதுக்கு தலைவன் நான் தான் மலைகள்ல சிறந்த மலையோ இமயமலை உயர்ந்த மலை ஆக உயர்ந்த மலை ஹிம பர்வதம் வேறு எனக்கு கடைசி இருக்கு தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் எல்லாரும் ஹிம பர்வதத்திலே பண்றா எத்தனையோ புண்ணிய நதிகள் இந்த ஹிம பர்வதத்திலே அவதாரமணி ஓடின் இருக்கு தீர்த்தத்தாலையும் பெருமை இருக்கு தபசினாலையும் பெருமை இருக்கு கேத்திரத்தாலையும் பெருமை இருக்கு எனக்கு எந்த குறையும் கிடையாது இருந்தாலும் ஒரே ஒரு குறை எனக்கு மனசிலே நிம்மதி கிடையாது ஜீவன் முக்திக்கு ஏது வழி எனக்கு சொல்லு என்று சாட்சாத் பரமசிவனிடத்திலே ஹிம பர்வத ராஜா கேட்கிறான் ஹிவபர்வதராஜா பரமசிவன் கேட்டோனே பரமசிவனை போலே பரம பாகவதோத்தவன் யாரும் கிடையாது முதல்வன் பரமசிவன் ஹஸ்தே அக்ஷமாலாம் ஹிருதிராம தகேவாதீர்த்தம் ஜிஹ்வாக்கிரவாக வர ராம மந்திரம் சிவம் மகாபாகவதம் சிவன் பிரதம பாகவதோத்தமன் சிவன் அதுபோல பஞ்சசம்ஸ்கார லட்சணத்தை பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணினமனும் சிவன் காசி கஷேத்திர மகாத்மியத்தில் அப்படி இருக்கு வாக்கியம் வாரணாசி மகாத்மியம் ஆனந்தவனம் பேர் காசிக்கு பரமசிவன் தபசு பண்ணிட்டு இருந்தாராம் பார்வதி தேவி கேட்கறா சுவாமி எத்தனையோ சதுரயுகங்கள் உண்டாயிடு கொஞ்ச காலத்திலே கலியுகம் வரப்போறது கிருதயுகத்திலே எத்தனையோ பேர் பெருமான சேமிச்சிருக்கா திரேதா யுகத்திலே பெருமான அவதாரம் பண்ணிருக்கா எத்தனையோ விஷயங்கள்லாம் இருந்திருக்கா தபசுகள் இருந்திருக்கா யாகங்கள் பண்ணியிருக்கா அவளுக்கு அநேகம் பேருக்கு பரமபதம் கிடைக்கலையே களி புறக்க போறதே கலியில பாபாத்மாக்கள் மலிஞ்சிருப்பாளே என்று பார்த்தாலும் பாபம் கோர தாண்டவமாடுமே இந்த ஜனங்களுக்கு ஹிதம் என்ன அப்படின்னு கேட்டா பார்வதி தேவி ஈஸ்வரனை பார்த்த ஈஸ்வரன் தபசு பண்ணிட்டு இருந்தாரா தபசு பண்ணிட்டு இருக்கார் எத்தனையோ விஷயங்கள் எல்லாரும் வரா தபசு பண்றா ஈஸ்வரனை பார்க்கிறா சேவிக்கிறா அவருக்கு போயிட்டு இருக்கா பார்வதி மட்டும் துணிச்சலோடு கேள்வி கேட்கிறார் கலி போறதே சுவாமி ஓர தாண்டவம் ஆடப்போறது பாவம் தர்மம் ரசிக்க போறது கிருதத்திலேயோ திரேதாயகத்திலே மகான்களா இருந்தா எத்தனையோ மகான்கள் அத்தனை பேருக்கு வைகுந்தம் கிடைக்கலையே இந்த கலில பாபாத்மாக்கள் இருப்பான அத்தனை பேருக்கு நரகன்தானே கிடைக்கும் அவாளுடைய ஜீவன் முக்திக்கு ஏதாவது வழி உண்டா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டாலாம் ஈஸ்வரன் கங்கையை தொட்டுண்டார் மகேஸ்வரன் கங்கையை தொடுறார் ஏ பார்வதி ஒரு உயர்ந்த தத்துவ சச்சுவனின் கீழ் நான் கங்கையை தொட்டுன்னு சத்தியம் பண்றேன் ஏன் தெரியுமா இந்த கங்கையுடைய அவதார ஸ்தலம் எம்பெருமனுடைய திருவடி பிரம்மா முப்பி ஆறாயிரம் வருஷம் தபசு பண்ணினான் என் பெருமான் திருவிக்ரமாவதாரம் பண்ணினான் ஒரு திருவடியாலே கீழ் அளந்தான் மற்றொரு திருவடியால மேல் அளக்கும் போது பிரம்மலோகத்துக்கு பெருமாள் ஒரு திருவடி போச்சு பிரம்மாவுடைய தபசு காலம் முடிஞ்சது பிரம்மாவுக்கு திருவடியை காட்டணும் பெருமாள் ஆசைப்பட்டான் பெருமாள் திருவடியில ஒரு திவ்ய ஆவரணம் இருந்தது ஜல் ஜல் ஜல் சத்தம் போற்று ஏ பிரம்மா பெருமாள் திருவடி வருது எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு சத்தம் போட்டுதான் நூபுரம் அந்த ஆபரணத்துக்கு நூபுரம் சிலம்பு சத்தம் போடுறது பிரம்மா கண்மொழி பார்த்தான் பெருமாளுடைய திருவடி என்ன பண்றதுன்னு தெரியல தனக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பூர்ண கும்பம் ஒரு கலசம் அதுல கங்கா தீர்த்தம் இருந்தது இந்த கங்கா தீர்த்தத்தாலே பெருமாள் திருவடியில் திருமஞ்சனம் பண்ணினான் திருவடிகளில் இல்ல திருவடியில் திருமஞ்சனம் ஒரு திருவடி தான் பிரம்மலோகத்துக்கு போச்சு திருவடியில திருமஞ்சனம் பண்ண சதுர்முகன் கையின் சதுர்பூஜன் தாலி அப்படிங்கிறாரம் காப்பாற்றின அந்த கங்கா தீர்த்தத்தாலே பெருமாள் திருவடிக்கு திருமஞ்சனம் அந்த திருவடி தீர்த்தம் ஆகாசத்திலிருந்து வர நான் சிற சில தாங்கின்றம் எனக்கு ரோதனம் பண்ணக்கூடியவன் அழக்கூடிய அழக்கூடியவன் எல்லாரும் பண்ணா பெருமாள் தன் திருவடி தீர்த்தத்தை கொடுத்து பரம பாகவத்தன் ஆக்கினார் என்ன எம்பெருமான் திருவடியில் அவதாரம் பண்ணியதாலே இந்த கங்கையை நினைச்சாலே புண்ணியம் உண்டு கங்கையை கங்கைங்கிற பேரை சொன்னாலே நமக்கு முக்தி உண்டு கங்கை கங்கை என்ன வாசகத்தாலேங்கிறாரே ஆழ்வார் எம்பெருமான் திருவடி தீர்த்தமான கங்கையை தொட்டுண்டு பிரமாணம் பண்ணி சொல்றேன் கிருதயுகத்திலே கிடைக்காத பாக்கியம் கலில கிடைக்க போறது தேதாயுகத்திலே கிடைக்காத பாக்கியம் கலில கிடைக்க போறது ராமரயுகத்திலே கிடைக்காத பாக்கியம் கலில கிடைக்கப்படும் எம்பெருமானுடைய அம்சபூதர்களான மகான்கள் அவதாரம் பண்ணுவா சர்வேஸ்வரனான எம்பெருமான் பரம்பொருள் அந்த ஸ்ரீபதியுடைய ஒரு திருவடி கிடைக்க வேண்டுமே ஆனால் குரு கடாட்சம் ஆச்சாரி கடாட்சம் கிடைக்கும் மற்ற யுகங்களிலே ஆச்சாரி கடாட்சம் கிடைக்கப்பெறாதவர்கள் கூட கலியில மனுஷாடா பிறந்து ஆச்சாரி கடாட்சம் பெற்றவர்களாய் அவ வைகுந்துட்டு போயிடுவான் அந்த ஆச்சாரிய கடாட்சத்தாலே வைகுந்தம் செல்லக்கூடியவர்களுக்கு தேவைப்படும் எம்பருவானுடைய சக்கரம் இடது திருக்கரத்தில் இருக்கக்கூடிய சங்கம் இந்த சங்க சக்கர லாஞ்சனங்களை பெற்றுக் கொண்டு ஆச்சாரியின் மூலமாக வேதோத்தமான மந்திரோபதேசங்களை பெற்று அவர்கள் பரம பாகவதோத் தமர்களாக திகழ்வார்களேயானால் புனர் ஜென்மாவே கிடையாது என்று சாட்சாத் பரமசிவன் பஞ்சசம்ஸ்கார லட்சணத்தை பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணினார் வாரணாசி மகாத்மியத்தில் இந்த வைபவம் இருக்கு என்னுடைய தோர்கத்தை போக்கிறவன் எம்பெருமான் என்னுடைய சிறசிலே தாங்கி இருக்கேன் இந்த கங்கை இந்த கங்கை பெருமாள் திருப்படி தீர்த்தம் அழுவாரும் சொல்றாரே சதுர்முகன் கையில் சதுர்புஜன் சங்கரன் சடையிலில் தங்கி என்னுடைய சிரசில அலங்கரிக்கிறதே இது திருப்படி தீர்த்தம் அந்த கங்கை தொட்டுன்னு சொல்றேன் அப்படி தத்துவம் சொன்ன ஈஸ்வரன் இடத்திலே ஹிம பர்வத ராஜா கேட்கிறான் சுவாமி இந்த ஹிம பர்வதிலே எத்தனையோ நதிகள் புண்ணிய நதிகள் ஓடுறது ரிஷிகள் தபசு பண்றா முனிவர்கள் இருக்கா எத்தனையோ கேத்திரங்கள் இருக்கு என் மனசுல ஒரு திருப்தி ஏற்படல இந்த ஜீவன் முக்திக்கு வழி என்ன சொல்லுங்க வழி சொல்லுங்க பிரார்த்திக்க பெருமான் சொன்னான் இந்த முக்தி நாள் அப்படிங்கிற உயர்ந்த கேத்திரம் பனிரெண்டு தேவ வருஷங்கள் நீ எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிண்டே இந்த முக்திநாதம் பண்ணுமா சேவசாதிப்பார் அவருக்கு வேணும்னு கேட்டுடாத எம்பெருமானே உன் திருவடிகள் கைங்கரியம் வேணும்னு கேள் எம்பெருமானே உன் திருவடிகளை கைங்கரியம் வேணும் அந்த வாய்ப்பை கொடு மட்டும் கேள் என்று மகேஸ்வரன் ஒரு உபாயம் கொடுத்தார் அன்னியிலிருந்து பனிரெண்டு தேவ வருஷங்கள் அந்த ஹிம பர்வத ராஜா முக்திநாதம் இருந்தோறும் பிரதக்ஷம் பண்ணிட்டே வந்தான் துவாதசாட்சரத்தை சொல்லிட்டே பனிரெண்டு தேவ வருஷங்கள் பூர்த்தியாச்சு மாக மாசம் பௌர்ணமி மாசி பௌர்ணமி மாக பௌர்ணமி தினத்திலே முக்தி நாராயண பிரமா செவ்வசாயிச்சார் ஹிம இப்படி தபசு பண்றியப்பா உனக்கு என்ன வேணுக்கள் தற்காக தபசு பண்ற வேணும் இந்த ஹிம பர்வதங்கள் இருக்கு பண்றா புண்ணிய விரும்ப ஆனால் என் மனசுல ஒரு ஆசை இருக்கு தேவரின் திருவடிகள் தங்கி கைக்கரியம் பண்ணணும் தேவரின் திருவடிக்கு பக்கத்தில் தங்கி கைங்க கேட்டு பெருமாள் சொன்னார் ஒரு பிரதட்சண முக்தி நாராயண கேட்டாலே போற கைங்க தேவ வருஷங்கள் கைங்கரியம் கொடுத்தால் நீ பண்ண தபசுக்கு அது பொருத்தமா இருக்காது பாரத தேசத்திலே முக்திநாதம் மேல ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தாலும் தட்சிண பாரதத்திலே பாகவதோதவர்களான பெரியவர்கள் அவதாரம் பண்ண போற அங்கேயும் நமக்கு பல கேத்திரங்கள் இருக்கு என்று சொல்லிய பெருமான் தட்சிண பாரதிலே இருந்த திருமாரிடம் சோலை காட்டி கொடுத்தார சேது சமுத்திரத்திற்கு உத்தரவாகத்திலேயும் மகா புண்ணிய நதியான காவிரிக்கு தட்சிண பாகத்திலேயும் ஒரு நதி ஓடுறது அந்த கிருதமாலா நதிக்கரையில சப்த கிரி ஏழு மலைகள் இருக்கு சப்த ஏழு மலைகள் இருக்கு அங்கே வைகுந்தபதியா நான் அங்க போய் கைங்கரியம் பண்ணு சொன்னாராம் அதன் பிறகு அந்த பர்வத ராஜா பாண்டியன் குளத்திலே மலையத்வஜ பாண்டியனாக அவதாரம் பண்ணி திருவாரின் சொல்ற அழகரச கைங்கரியம் பண்ணினான்னு கஷேத்திர புராணம் சொல்றது முக்திநாத கஷேத்திர புராணம் சொல்றது இப்படி எத்தனையோ திபேசங்கள் அந்த முக்திநாதன் அப்படிங்கிற பெருமாள் கைக்கரியம் பண்ண வேண்டுமேயானால் தட்சிண பாரதத்தில் போய் பண்ணு சொன்னாரோ அதுபோல இந்த பெருமாள் நம்முடைய திருமஹை பிரான் திருக்குடத்தேரே கைங்கம் பண்ணினாராம் இனி அறிந்தேன் ஈசற்கும் நான்முகும் தெய்வம் ஹிம பர்வத ராஜா பரமேஸ்வரன் கேட்டான் பரமேஸ்வரன் நான் தான் தெய்வம் சொல்லலையே தேசத்தில் எங்க தெய்வம் ஈஸ்வரன் சொல்லியிருக்காரா சொல்லெருமான் சொன்னான் அகமேவ பரம்பம் நானே பரம்பருள் பெருமாள் சொன்னார் அகம்யோ மோட்ச இஷ்ஷா நான் மோட்சம் தர என் திருவடியை சரணாகிதி பண்ணுங்கோன்னு சொன்னான் அனன்யா சிந்தையோமா ஏ ஜனாகா பரியுபாசதே தேசாம் நித்யாத்தானா யோகக்ஷேமம் பகாமிகம் தன் திருவடியை காட்டி பெருமாள் சரணாகி பண்ணு சரணாகதி பண்ணுன்னு சொன்னான் நான்முகர்க்கும் தெய்வம் நான் மட்டும் சொல்ல அவருமாள் சக்கரவர்த்தி திருமகரா திரு அவதாரம் பண்ணினான் தன்னை தெய்வம் சொல்லிக்கல்ல பெருமாள் தன்னை தெய்வம் தெய்வம் காட்டிக்கல்ல இருந்தாலும் பிரம்மாவுக்கு தெரிஞ்சது இந்த சக்கரவர்த்தி திருமகன் யார் தெரியும் சர்வேஸ்வரன் சிவன் நாராயணன் தெரிஞ்சது பரமசிவனுக்கு தெரிஞ்சது இவன் சாட்சியா ஸ்ரீமன் நாராயணன் எப்ப வந்து ரங்காபுரிய உங்களை பார்க்கிறேன்னு எங்க வந்தேன்னு கேட்டாரா இல்ல சுவாமி ராவண நீங்க எல்லாரையும் ஜெயிச்சுட்டான் அதோட மட்டுமில்ல எங்களை படியா போட்டு மிதிச்சு மேல சிம்மாசன் தேடி உட்கார்ந்தான் சமஹாரம் பண்ணீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர் நாங்க பாபம் பண்ணிட்டோம் எங்களை காப்பாற்ற உங்களுக்கு ராவணனுடைய ஆஜை கட்டுப்பட்டு நல்லவாளுக்கும் பாகவத துஷ்டாத்மா நல்ல பலன்களை கொடுத்தோம் அடியோங்களை நவகிரக தேவதைகள் பெரும்பாலும் சொன்னார் என்னிடத்துல நீ ஒரு பாபம் பண்ணா மன்னிச்சு விடலாம் அதை பாபமா கூட நினைச்சுக்க மாட்டேன் பாகவதண்ணுவதற்கு எனக்கே தகுதி கிடையாது கையை விரிச்சுட்டா நம்பர் ஒன் பாகவதாட்ட பண்ணின பாபத்தை போக்குறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது ரத்து கிடையாது எந்த பாகவதே உங்களை காப்பாத்து திருவடி தூசி காப்பாற்று அப்படியா சுவாமி அந்த ஸ்ரீவைஷ்ணவா திருவடி தூசி பாத தூசி எங்க கிடைக்கும் சொல்லுங்க சக்கரவர்த்தி திருமன் சொன்னார் ஆதிவாசு ஒரு கேத்திரம் அந்த கஷேத்திரத்திலே சாட்சாத் பெரிய பெருமாள் எழுந்தருட போற அந்த கஷேத்திரத்து முதல் துவாரத்திலே நீங்கள் படிக்க கீழே கையக்கூப்பின் அஞ்சலிகஸ்தரா இருங்க பெருமாளை செவிக்க அந்த சன்னதிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாடைய திருவடி தியூசி உங்க தலையில படும் அதுவே உங்கள் பாவத்தை போக்கும் சொன்னாராம் அந்த ஆதி வாசுதேபுர பெரிய கோவிலான மதில் திருவரங்கம் இன்னைக்கு திருவரங்கத்திலே ஆரியப்பட்டாள் வாசலுக்கு நவகிரகங்கள் இருக்கா அவன் எல்லாரும் கையக்கூப்பின் இருப்பான் அவ தலையை மிதிச்சுதான் ஸ்ரீவைஷ்ணவருடைய திருவடி கிடைக்காதா திருவடி தூசி கிடைக்காதா திருப்படி தூசி கிடைக்காதா அப்படி நவகிரங்கள் இயங்கிறாளே அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மற்ற தேவதறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகும் தெய்வம் பிரம்மாக்கு மட்டும் இல்ல பிரம்மாவான சிருஷ்டி பண்ணப்பட்ட அத்தனை பேருக்கும் சர்வேஸ்வரன் தானே நவகிரங்கள் அத்தனை பேரும் படிக்கு கீழே கைய கூப்பிட்டு இருக்கா நவகிரங்கள் தோஷங்களையே நவகிரங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களையே போக்க பெருமானுக்கு சத்து கிடையாது ஆனால் எம்பெருமான காட்டிலும் தூலியானது நவகிரவா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அவ்வளவு பெருமை பரமசிவன் கொஞ்சம் மகேஸ்வரன் வந்தார் பெருமான சேவிச்சார் ராமனை சேவிச்சார் இலங்கையில லங்கா மகேஸ்வரன் நீர் எங்க வந்தீர் சாமி தேவரின் ஒரு பங்கு எனக்கு என்ன உபாசன என்னுடைய பக்தனான ராவணன் திராட்டீட்டு அபஜாரம் பண்ணினான் பரம பாகவதோத் திருவடி அபஜாரம் பண்ணினான் ராமதாசர்களான ராம பக்தர்களான வானரங்களுக்கு கேடு பண்ணினான் இத்தனை பாகவத் அபஜாரமும் எனக்கு வந்து சேர்ந்து என் பக்தன் பண்ண பாவம் வந்து சுவாமி அடியை ரட்சிக்க வேணும் பிரார்த்தனை பண்ணினாரா பெருமாள் சொன்னார் ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய ஸ்ரீபாத தீர்த்தமே பரம பாவனமானது உன்னுடைய பாவத்தை போக்க அல்லது என்று சொல்லி ஆதிவாசபுர கட்சி உபய காவேரி மத்தியிலே அந்த திருவரங்கம் ஆகிய பெரிய தென்னாட்டிலிருந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துக்குள்ள போகணும் காவிரி நதி ஒரு மால மாதிரி இருக்கு தீவு மாதிரி தான திருவரங்கம் இருக்கு வடக்கே இருந்து தெற்கே வந்தாலும் சரி மேற்கே இருந்து வந்தாலும் சரி கிழக்கிலிருந்து வந்தாலும் சரி அந்த காவிரியில மிதிச்சிட்டு தானே போக வேண்டும் இறங்கி அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெரிய பெருமார சேவைக்கு போவார் அப்போ காவிரி நதி பூர்த்தியாகவே ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய திருவடி தீர்த்தம் கங்கையை காட்டிலும் பெருமையோ இல்ல காவிரிக்கு கங்கையில் புனிதமான காவிரி அப்படின்னு அதனாலதான் ஆழ்வார் சொன்னார் கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடிவினை கணைந்தடகைக்கு பெரிய ஆழ்வார் சொன்னாலும் கங்கையில் புனிதமான காவிரி கங்கையை காட்டிலும் காவிரிக்கு மேன்மை எது தெரியுமோ கங்கைக்கு பகவத்பாதத்தோடி காவிரிக்கோ பாகவத பாதத்தோடு காட்டினார் ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய திருவடி தீர்த்தத்தாலே உம்முடைய தோஷம் ஜர் ஈஸ்வரன் தலையைஷ்ணவையிருவடி தீர்த்தம் படும்படி அந்த சன்னதி அமைஞ்சிருக்கு இனியறிந்தேன் ஈஸ்வர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம் ஆக சர்வேஸ்வரன் என்பதுமான பிரம்மாவோ மற்றவாளோ தன்னை ஈஸ்வரன் சொல்லிக்கலாம் அல்லது மற்ற பக்தர்கள் அந்தந்த தெய்வங்களை ஈஸ்வரன் சொல்லிக்கலாமே தவிர சர்வேஸ்வரன் ஜெகத் திரு டிகா ஜெகத் காரணபூதனாக வழங்கக்கூடிய ஜெகத் ஞாபகம் சர்வேஸ்வரனே என்று பரத்த நிர்ணயம் பண்ணி இனியேறிந்தேன் ஈசற்கும் நான்முகக்கும் தெய்வம் இனியறிந்தேன் எம்பெருமாறு இனியேறிந்தேன் காரணம் நீ கற்றவை நீ கற்பவை நீ ஜெக சிருஷ்டிக்கு காரணமும் நீதான் அடியேருக்கு ஞானத்தை கொடுப்பவனும் நீதான் அடியேருக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியவனும் நீ ஏன் என்று நற்கிரிசே நாராயணன் நீ நன்கறிந்தேன் நான் பாசுரம் பண்ணினார் திருவசிப்பிரார் நம்முடைய சுவாமியுடைய ஆஜையை அடியேன் ஏற்றுக்கொண்டு ஏதோ சில நிமிஷங்கள் சில விஷயங்களை பணி ஓடி ஆழ்வாருடைய பெருமையை சொல்லணும் நாக்க எவ்வளவு நாள் இருந்தாலும் போராது அடியனுக்கும் ஒரு வாய்ப்பை அருளி அனுகிரகம் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் இங்கே எழுந்துள்ளிருக்கின்ற சுவாமிகள் திருப்படிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியன் பூர்த்தி பண்ணுகிறேன் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தன் தமிழ்நூல் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னமொரு நூற்றாண்டும் ஸ்ரீமதி ரமியஜா மாத முனீந்திரா மகாத்மனை ஸ்ரீரங்கவாசி பூயத் நித்தியீத்மழ்வார்பீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்